இது ல்பத்தாத்மயம் பிரதரிஷியலோகம் உதவியாக கொண்டேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேணும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களை அறிந்து கொள்ள வேணுமென்றால் அதற்கு ஒரு ஆதாரமான நூல் தேவை வேதங்களே அனாதியாய் யாராலும் பாடப்படாததாய் எச்சைக்குமாய் தர்மத்தை சொல்ல வந்த ஆதாரமான நூல் ஆனால் அந்த வேதங்களை மட்டும் படிப்பதை காட்டிலும் அதற்கு மெருகூட்டுவதற்காக அதன் அர்த்தத்தை விளக்கி கூறுவதற்காக பிறந்தவையே இதிகாசங்களும் புராணங்களும் ிகாசங்கள் பாரதேசத்தில் பெயர் பெற்று விளங்குகின்றன திரேதாயுகத்தில் நடந்த ராமகதையை சொல்லும் ஸ்ரீராமாயணமும் துவாபர நடந்த பஞ்சபாண்டவர்கள் கவுரவர்கள் கண்ணன் ஆகியோருடைய கதையை சொல்ல மகாபாரதமும் அதில் பாரதம் பாரத தேசத்துக்கே உரித்தான தனிச்சிறப்பு வாய்ந்தவைகளான தர்மங்களை சொல்ல வந்தது அதில் ஓர் பகுதியான எக்ஷ பிரஸ் நாம் பார்த்துக்கொண்டு வருகிறோம் அதில் யக்ஷன் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் தவறில்லாமல் மறக்காமல் நியாயமான பதில்களை தர்மபுத்திரன் எடுத்துரைத்துக் கொண்டு வருகிறார் அதில் இன்று பார்க்க வேண்டியது முக்கியமான கேள்வி எண்பத்தி கேள்வி நாம் கடந்த நாள் சந்திக்கும் போது கேள்வி பார்த்தோம் வெட்கப்பட வேண்டும் பணம் இல்லையே படிப்பில்லையே அழகில்லையே பதவி இல்லையே இதெதற்கும் வெட்கப்பட தேவையில்லை ஆனால் சாஸ்திரம் எதை கூறியிருக்கிறதோ சான்றோர்கள் எப்படி நடந்து காட்டியிருக்கிறார்களோ அதை மீறி நாம் நடந்தால் அப்போது வெட்கப்பட வேண்டும் அவர்கள் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார்களோ அதை மீறி நாம் அதை செய்தால் அப்போது வெட்கப்பட வேண்டும் கம்பீர மனோனுசாரணு ஆளவந்தார் சாதிக்கிறார் வேதங்கள் யாரெல்லாம் சார்ந்தோர்களோ அவர்களுடைய மனத்தின்படிதான் பேசுமா அப்ப முன்னோர்களுடைய அனுஷ்டானம் அவர்கள் கடைபிடித்து வந்த ஆச்சாரம் இவைகளிலிருந்து நாம் மாறுபடுகிறோம் என்னால் நம்முடைய குடும்பத்துக்கு நிற்கிற மரியாதையிலிருந்து வேறுபடுகிறோம் என்னால் அப்போது வெட்கப்பட வேண்டும் அப்படி செய்யாதே அப்படிங்கறத பதில் சொன்னார் இனி இன்னைக்கு பார்க்க வேண்டியது எண்பத்தி ஏழாவது கேள்வி மிக முக்கியமான கேள்வி எது ஞானம் இதே கேள்வி ரொம்ப சுலபமான கேள்வி எதைப்பற்றிய ஜானமும் ஞானமா அல்லது ஒரு சிலதை பற்றிய அறிவு தான் அறிவா அறிவு என்பது யாது புத்தின்னா என்ன ஞானம்னா என்ன அது மூளையில் இருக்கா மனசில் இருக்கா உடலில் இருக்கிறதா ஆத்மாவின் பால் பட்டதா அறிவு என்பது யாது அப்படிங்கிறது கேள்வி தர்மபுத்தர் பதில் சொல்ல போறார் முதலில் கேள்வி கிம் ஞானம் புரோச்சியதே கிம் எது ஞானம் அறிவாக புரோச்சியதே சொல்லப்படுகிறது எது அறிவு என்று கொண்டாடப்படுகிறது பதில் ஞானம் தத்வார்த்த சம்போதகா ஞானம் அறிவென்பது தத்வார்த்தம் உண்மை பொருளை பற்றி இருக்கக்கூடிய சம்போதகா ஆராய்தலினுடைய விளைவு பற்றி ஆராய்ந்து அறிதல் அறிவு என்று சொல்லப்படுகிறது தத்துவங்கிறது உண்மை பொருள் தத்வார்த்தம் உண்மை பொருளை பற்றியது சம்போதம் நல்ல விளக்கமான அறிவு உண்மை பொருளை பற்றி ஆராய்ந்து ஆராய்ந்து எந்த முடிவுக்கு வருகிறோமோ அதுதான் அறிவு இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை நான் கண்ணால் பார்க்கிறேன் அதை பார்த்து இதை புத்தகம்னு தெரிந்து கொள்ளுகிறேன் அல்லவா அப்ப இது புத்தகம் என்கிற அறிவு ஏற்படுகிறது இது குடம் என்கிற அறிவு ஏற்படுகிறது இது வேஷ்டி என்கிற அறிவு ஏற்படுகிறது அப்ப அறிவு என்பது யாரு உண்மை பொருளை பற்றி ஆராய்ந்து எடுக்கும் முடிவு இது எது அப்படிங்கிற அறிவு நமக்கு ஏற்படுகிறது சொல்லியோ இது என்ன இது கடிகாரம் இது என்ன இது மேசை இது என்ன இது பை என்கிற அறிவு நமக்கு ஏற்படுகிறது அது ஆராய்தலினால ஏற்படும் அறிவாக இருக்க வேண்டும் இந்த புத்தகத்தை பார்த்துட்டு இல்ல இந்த புத்தகம் பிரிந்திருக்கிறது வெளுப்பாக இருக்கிறது நான் இதே போல வெளுப்பா தாமரைய பார்த்திருக்கேன் அதனால இது தாமரையாக இருக்குமோ என்கிற சந்தேகம் வரலாம் அப்ப ஆராய்ந்து என்ன முடிவுக்கு வருவோம் தாமரை பார்த்து படிக்க முடியாது அச்சு போட்டு தாமரை வரும் புத்தகத்துல வேறுபாடுகள் அனைத்தையும் நோக்கி இது புத்தகம் என்கிற முடிவுக்கு வருகிறோம் ஆக உண்மை பொருளை பற்றிய ஆராய்தல் ஆராய்ந்து முடிவுக்கு வருதல் அதுவே அறிவாகிறது இதனால்தான் பெரியவர்கள் எல்லாம் கண்ணால் கண்டாலும் சரி காதால் கேட்டாலும் சரி அதை நம்பிவிடாதே தீர விசாரிப்பதே நெய் என்று சொல்லுகிறார்கள் அப்ப அந்த தீர விசாரித்தல் தீர ஆராய்தல் அதுதான் தத்துவத்தினுடைய உண்மை நிலையை காட்டி கொடுக்கும் உண்மை பொருளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அது ஞானம் ஞானம் ஆறிடத்தில் உள்ளது உடலில் மூளையில் உள்ளதா மனதில் உள்ளதா இது ஏதிலுமே இல்லை மூளைக்கும் அறிவு கிடையாது மனதுக்கும் அறிவு கிடையாது கம்ப்யூட்டருக்கு எப்படி அறிவு கிடையாதோ அதை போலத்தான் நம்ம மனசுக்கும் அறிவு கிடையாது நம்ம மூளைக்கும் அறிவு கிடையாது உடல்ல இருக்கிற எந்த பாகத்துக்குமே அறிவு கிடையாது நாம் பார்க்கிற எந்த பொருளுக்குமே அறிவு கிடையாது பின் ஏதற்கு அறிவுண்டால் ஆத்மாவுக்குத்தான் அறிவு உண்டு ஆத்மாவனுடைய ஒரு பண்பு ஒரு குணமாக அறிவு உள்ளது அதோடு மட்டுமல்ல அறிவு ஒரு திரவியமாகவும் இருக்கும் ஞானம் பண்பா குணமா பண்பு குணம் தெரியாது என்னிடத்தில் ஞானம் உள்ளது ஞானம் எங்கிட்ட இருக்கிற ஒரு பண்பு உன்னிடத்தில் இருக்கிற ஒரு பண்பு ஆனா அதோடு மட்டுமல்ல ஞானத்துக்கு திரவியத்துவம் உண்டு அது ஒரு பொருளாகவும் உள்ளது அறிவு போய் ஒரு திரவியமா அறிவு போயிட்டு வரும் தெரியுமோ அறிவு ஒரு இடத்துல இருக்குங்கிறது இந்த புத்தகத்தை இங்கே இருந்து எடுத்து இங்கே வைக்கலாம் இங்கே இருந்து எடுத்து வைக்கலாம் அதபோல அறிவும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு போகும் மற்றொரு இடத்திலிருந்து என்னிடத்துக்கு வரும் அறிவு பிரயாணம் பண்ணும் அப்படி கூட பண்ண முடியுமாங்கிற கேள்வி வரும் சூர்தனுடைய ஒளி பிரயாணம் பண்ணி நம்ம வந்து அடைகின்றன அதே போல இருக்கிற அறிவு பிரயாணப்படுகிறது அது பிரயாணப்பட்டு டிராவல் பண்ணி ஒரு இடத்திலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறது அதனாலதான் இந்த வசுவையே நான் தெரிஞ்சுக்கிறேன் இது புத்தகம்னு அந்த அறிவு எப்படி தீர்மானிக்க ஏற்படுறது இது கடஞ்ஞானம் படஞானம் புஸ்தகானம் என்று சொல்லுவார்கள் கடத்தை பற்றிய ஜானம் குடத்தை பற்றிய ஜானம் குடஞ்சானம் வேஷ்டியை பற்றிய ஜானம் வேஷ்டி ஞானம் புத்தகத்தை பற்றிய ஜானம் புத்தக ஞானம் தாமரை பூவை பற்றிய ஜானம் தாமரை ஞானம் இந்த அறிவு நமக்கு எப்படி ஏற்படுறது தெரியுமோ ஆத்மாவுக்குத்தான் தாமரேன்னு புரியும் கண்ணுக்கும் தாமரைது காதுக்கும் ஒலின்னு தெரியாது கண்ணுக்கு புத்தகம் மூக்குக்கும் மல்லிகைப்பூங்கிறது தெரியாது பொருட்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ளுகிறார் இப்படி ஆத்மான்னு வச்சுக்கோ விழு ஆத்மா வெகு நுண்ணியதுன்னு கிழியே ஒரு நெல்லை எடுத்து அதை நூறு கூறாக பிளந்து அதன் நுனியெடுத்து அதனூறாக பிளந்தால் எவ்வளவு அட்டாமிக் வைத்துக் கொள்ள வேண்டும் இனிமே பிளப்பதற்கு இடமில்லை அவ்வளவு அதனிடத்தில் தான் ஞானம் உள்ளது அந்த ஆத்மாவிடத்திலே புறப்பட்டு மனசுங்கிற கேட்ட வந்து அடையும் மனசுதான் ஒரு கேட்டு ஞானம் ஆத்மாவிடத்திலிருந்து மனசு அடையும் மனதின் மூலமாக ஐந்தாக பிரிக்கப்படும் பார்ப்பதற்கு வேண்டிய அறிவு கேட்பதற்கு வேண்டிய அறிவு நுகர்வதற்கு வேண்டி அறிவு சுவைப்பதற்கு வேண்டிய அறிவு தொடுவதற்கு வேண்டிய அறிவு என்று அஞ்சா பிரிஞ்சிடும் ஒரு பெரிய டேம் இருந்ததுன்னு அதுல கேட் போட்டிருக்காங்க அது இந்த கிராமத்துக்கு போறதுக்கு வாய்க்கால் இந்த கிராமத்துக்கு வாய்க்கால் இந்த கிராமத்துக்கு வாய்க்கால் தண்ணீரை பிரிச்சு விடுறாள் அத போல நம்முடைய அறிவு வெவ்வேற வகைப்படும் பார்ப்பதற்கு வேறு கேட்பதற்கு வேறு சுவைப்பதற்கு வேறு அந்த கேட்ல பிரிஞ்சு மனசுங்கிற கேட்ல அது பிரிஞ்சு கண்ணுக்கு பார்க்கறதுக்கு வேண்டிய அறிவு போயிடும் காதுக்கு கேட்கறதுக்கு வேண்டிய அறிவு போயிடும் தோலுக்கு தொடுவதற்கு வேண்டிய அறிவு போயிடும் போய் சேர்ந்துடும் பிற்பாடு கண்ணிடத்திலிருந்து அறிவு வெளியில வரும் அது சாக்சுஷானம் அந்த அறிவு வெளியேறி புத்தகத்தை வந்து கிட்டும் இந்த புத்தகத்தில் அந்த அறிவு மோதி இது புத்தகம் கிரகித்துக்கொண்டு திரும்ப கண்ணுக்கு போகும் கண்ணிடத்திலிருந்து திரும்ப மனசுக்கு போகும் மனசிடத்திலிருந்து திரும்புக்கு வந்து இது புத்தகம் என்கிற அறிவு ஏற்படுகிறதுக்குள்ளே இவ்வளவு வேகமா புரிஞ்சு அப்படத்தில் மனதை அடைகிறது மனதிடத்திலிருந்து அது மறுபடியும் கை காலு மூக்கு நாக்கு எல்லா இடத்துக்கும் போகிறது ஆங்காங்கிருந்து விஷயங்களை கிரஹித்துக் கொள்ளுகிறது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சு நிட்டு திரும்ப அந்த புலனுக்கு வரும் அந்த புலனிடத்திலேருந்து மனசுக்கு வரும் மனசிடத்திலேருந்து ஆத்மாவுக்கு போகும் இதைத்தான் அறிவுன்னு சொல்லுகிறார்கள் அப்ப எதைப்பற்றி அறிவும் அறிவுதானே புத்தகம்னாலோ கடிகாரம்னாலோ பையனாலோ பூமின்னாலோ எல்லாமே அறிவு தான் ஆனா இதெல்லாத்தையும் அறிந்து கொள்ளுபவரார் அறிவாளியான ஜீவாத்மா ஜீவாத்மாவை ஓம் என்னும் பிரணவத்தில் மா என்னும் எழுத்து குறிக்கும் ஆ என்னும் எழுத்து பகவானை சொல்லும் மா என்னும் எழுத்து ஜீவாத்மாவை சொல்லும் மாங்கிற எழுத்து ஏன் ஜீவாத்மாவை சொல்றதுன்னா மனஞ்ஞானே மன அவபோதனே என்று தாது அறிவுடையவனானபடியால் ஜீவாத்மா என்னும் எழுத்தாலே சொல்லப்படுகிறான் ஆத்மா அறிவுடையவர் பரமாத்மாவும் அறிவுடையவர் அறிவுடைமைங்கிறதுதான் ஜ மற்ற பொருட்களிலிருந்து வேறுபடுத்துகிறது எந்த பொருளுக்கும் அறிவு கிடையாது ஆனால் ஜீவாத்மாவுக்கு அறிவு உண்டு அவர் அறிவு மழுங்கிக் கிடக்கிறார் இந்த உடலுக்குள் அகப்பட்டிருக்கிறபடியால் அவ்வறிவு மூடப்பட்டு கிடக்கிறது அந்த அறிவை மூடியிருக்கிற உடலை விளக்கணும் கர்மங்களை விளக்க வேண்டும் பாபங்களெல்லாம் தொலைந்து போக வேண்டும் சம்சாரம் தொலைந்தால் அப்ப எப்படி அழுக்கிலிருந்து விடுபட்ட மாணிக்கம் ஒளிவிடுமோ அதை போல இந்த ஜீவாத்மா ஒளிவிடுகிறார் இதைப் பற்றி கண்ணன் கீதையில் பதிமூணாவது அத்தியாயத்தில் சொல்லும் போது இது ஒண்ணுதாஜு அறிவு மற்ற எத்தனையோ பற்றி இருக்கிற அறிவெல்லாம் நான் அறிவென்று கொண்டாடுவதில்லை இதம் ஷரீரம் கவுந்தேய கேத்ரிக் கபிதீயே ஏதோத்தி தம் பிராகு கஷேத்திரி தத்வித கேத்ர க்ஷேத் கண்ணன் ரெண்டு மூணு விஷயத்தை பத்தி சொல்றார் ஒன்று இந்த உடல் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் விளைநிலம் அர்ஜுனா எத்தனையோ உழவாளிகள் எல்லாம் முயற்சி செய்கிறார்கள் நெற்றி வியர்வை நிலத்தில் உழைக்கிறார்கள் ஏதற்கு அவர்களிடத்துல ஒரு காணி நிலம் இருக்கு அந்த நிலத்துல நல்ல பயிரை விளைக்கணும் இதுதான் அவ எல்லாருக்குமே ஆசை ஆத்மா ஒவ்வொருத்தனுக்கும் நல்ல விளை நிலமாக இவ்வுடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உடல் நான் நல்ல பண்புகளை விளைக்க வேண்டிய உயர்ந்த விளைநிலம் என்கிற அறிவு யாருக்கு ஏற்படுகிறதோ அவன் தான் ஞானாசிரியமான ஜீவாத்மா அந்த அறிவுடையவன் தான் ஜீவாத்மா அப்ப இது விளைநிலம் இது என்னுடைய விளைநிலம் நல்ல பண்புகளை நான் விளைக்க வேண்டும் இது கொண்டு நான் முக்தி அடைய வேண்டும் என்கிற அறிவு யாருக்கு ஏற்படுகிறதோ அவன் ஜீவாத்மா இதன் சரீரம் கவுன்சேய கஷேத்ரமித்த இது கேத்திரம் இது யாருப்போ விளை நிலத்தை அறிந்தவன் அப்புறம் கண்ணன் சொல்றார் இந்த விளைநிலத்துக்குள்ளும் அதை அறிந்தவனுக்குள்ளும் இருவருக்குள்ளும் நான் இருக்கிறேன் க்ஷேத் மாம் வித்தி சர்வக்ஷேத்த அனைத்திடத்திலும் அனைத்து விளைநிலங்களிலும் அனைத்து உடல்களிலும் அனைத்து ஆத்மாக்களிலும் நான் உள்ளே உரைகிறேன் இந்த அறிவுக்கு யாருக்கு ஏற்படுகிறதோ அதுதான் அறிவு அவன் தான் அறிவாளி இதை மத்தான அறிவிருந்தும் பிரயோஜனம் இல்லை நாம பத்தாயிரம் விஷயத்தை பத்தி தெரிஞ்சிட்டு அம்பதனாயிரம் விஷயத்தை பத்தி தெரிஞ்சுட்டு ஆனா விஷ்ணு புராணத்திலே பராசரர் சொல்லும் எது அறிவு தெரியுமா இது மட்டை இது மண்ணு இது குளம் இது கூட்டே இது தெரிஞ்சின்றதெல்லாம் அறிவாளி ஆக மாட்டான் ஆத்ம விஷயமான அறிவும் உடல் விஷயமான அறிவும் பரமாத்ம விஷயமான அறிவும் ஏற்பட்டு தள்ளத்தக்கதெது கொள்ளத்தக்கதெது விடத்தக்கதேது பற்றத்தக்கதேது என்று பகுத்து அறியக்கூடியது யாருக்கு இருக்கிறதோ அவனே அறிவாளி அதைத் தவிர யா வித்யா எந்த ஒரு வித்யை விமுக்தையே மோட்சமடைவதற்காக இருக்கும் அறிவோ அது அறிவு முக்தி கொடுப்பதை தவிர இந்த சம்சாரத்தில் அழுத்த கூடிய எந்த அறிவும் அறிவு வகையிலேயே சாராகுவார் ஞான கைதா காலக்கழிவு செய்யலேன்னு பிரார்த்திக்கிறார் பகவன் ஆழம் தெரியாத சம்சார கடலிலே அமிழ்ந்திருக்கிறேன் நீ அங்கிருந்து கயத்த போட்டா நான் மேல வர முடியும் அது எந்த கயற போடணும்னு தெரியுமா ஞான கைதா கீழவிழுந்த ஒருத்தரை கை கொடுத்து தூக்க மாட்டோமா அதை போல அறிவென்னும் கையைக் கொடுத்து என்னை தூக்கும் பெருமாள் உடனே பதில் சொன்னார் மயர் வர மதிநலம் அருளினு கொண்டாடுறார் பக்தி ரூபா என்னும் அறிவின் முதிர்ச்சியே பகவான் அவர் அந்த கயிற்ற பற்றியே மோட்சத்துக்கு இயகினார் அப்ப அறிவு நம்மிடத்தில் இருப்பது உண்மை பொருளை பற்றி ஆராய்ந்தெடுக்கும் முடிவு அது கண்ட விஷயத்தை பற்றி இருக்கக்கூடாது ஆத்மாவை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் இருக்க வேண்டும் அது பகுத்த அறிவாக இருக்க வேண்டும் அவ்வறிவு மோட்சம் கொடுப்பதற்கு ஒரு கருவியாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட அறிவு தான் அறிவு இதை இதைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அறிவார்ந்த மக்களாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்று அமைகிறேன் நமஸ்காரம் இந்த யக்ஷபிரஷ்னம் ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுகுடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை